நேசனாயனார் குராண சீர்வள சிறப்பில் மிக்க செய்ய முறையே ஒழுக்கம் குன்ற நாளர் சிந்தேவாய்மையே நன்மையர் மந்தி வாழும் பார்வள புகழில் மிக்க படம் பதிபதி தோ நெற்றி காவலர் சிகரமாக காம்பேரி என்பதாகும் அந்நகர் அகலில் வாழ்வார் அறுவயர் உலகத்து வந்தார் மறுநிக தொழிலும் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் பெற்ற பொன்னக பரனுக்கு அன்ப பணிதலை கொள் பாதம் சென்னியில் கொள்ளு போற்றும் பேசினார் நேசரில் வா அரணடி போது கி ஓங்கிய வாக்கியும் செய்வே உயர்ந்த அஞ்செழுத்து காக்கே தங்குவைத் தொழிலும் செய்வே தம்பிரடிய காவே கோவணம் நிவார நல்ல கீழும் ஒப்பில் கோவணம் மேது விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயுமாக்க இடையராறு அளித்து அவர் கடல் இறங்கிய தீ நலத்தராகி அரணடி நீடல் சேர்ந்தார் அரணடி நீழல் சேர்ந்த கற்றை வேணி முடியார் தம் கடல் சேர்வதற்குக் கலந்த வினை செற்ற நேசல் கடல் வணங்கி பிறப்பால் முன்னெய் பிறப்பு உணர் தற்றம் உயர்த்தாக்கு ஆலயங்கள் பெருக அமைத்து மன்னாட கொற்றவேந்தல் கோச்செங்க சோழல் பெருமை கூறுவல் கோச்செங்கச் சோழல் பெருமையை கூறுவார் இந்த மாதத்தில் அவர் விடுபேரறிஞர் டேசா சொன்னோம் எனவே அதை மீண்டும் நாம் இப்பொழுது அதிகமாக நினையாமல் அவர் வந்து நல்ல அருமையாக செய்யும் செயல்முறை ஒழுக்கம் இவற்றை எல்லாம் குன்றாதிருந்த நன்மையார் அவருடைய ஊர் அந்த காம்பிலினார் அவர் நல்ல அந்த அறுவை அறுவை அறுவைாள அறுப்பஜம் ஏ கஜம் எட்டு கஜம்லாம் அது அறுவை ஏற்குளம்னு பேரு வல்லினம் போடணும் அருவின்னு அறுவை வாணிகன் இளவேற்றனார் அவங்க எல்லாம் பெரிய புறநாநூட்டில் பல பாட்டு பாடி இருக்காங்க அந்த குளத்தில் கிடந்தவங்கலாம் ரொம்ப அருமையா அவங்கெல்லாம் அறுவை வாணிகர் என்றே பெயர் வல்லினம் போடணும் அப்படிப்பட்ட அறுவயர் குளத்து வந்தார் அவர்கள் ஒரு காலையிலே என்ன செய்தார் பெருமானில தன்னுடைய மனதை எங்க வைத்தார் மனத்தின் செய்கி அறநடி போது காய்க்கி மனத்தை அப்படியே திருவடியில கொண்டு தங்க வைத்துட்டார் ஓங்கிய வாய்க்கிந்தை உயர்ந்த அஞ்செழுத்து காய்க்கி வாயில எது வரும் கேட்டா எதுவும் எவரா வைப்போம் சிவாயிரம் சிவாயிரம் சிவாயிரம் ஐயா வாங்க வாங்க அப்படின்னா சிவாய நம்ம சிவா வர வர வர சிவாயி நம்ம சாப்பிட்டீங்களா ஒரு தரம் தான் வரும் தரம் வந்துடும் என்னாம் வாயினால பாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனும் நெய்வார் பாருங்க நல்ல ஆர்வீரர் வந்ததுனால வியாபாரத்துக்காக செய்யறது அது தனி என இந்த அடியுரலுக்காக மூன்று தருவாராம் உடை போர்த்தி கொள்வதற்கு கீழும் கோவணம் கீழங்கிறது இந்த இடுப்புல கட்டி அதன் பிறகு அந்த கோவனத்தை கட்டுறது ஏன்னா அவங்க எல்லாம் அரை நான் கட்டப்படாது அரைனான் கட்டப்படாது ஞானியர்கள் போய் அரைனான்ல கோவணம் கட்டப்படாது நம்ம இல்லாத அரைநான் கட்டியிருக்கிறோம் கோவனம் கட்டுறோம் அந்த அரைனான் தான் இந்த கீழ் அது அது அது இடுப்புல கட்டி பிறகு அப்படியே கோவணமாக சொல்லி தருவது இது அறிக்கை நிறைய செய்து அது அடியுறலுக்கெல்லாம் கொடுப்பாராம் அது அவருடைய தொழில் இப்படி இப்படியெல்லாம் கொடுத்து வந்த பெரியவர்தான் அந்த நேசநாயனார் ஒரு கால எல்லையிலே இப்படியெல்லாம் அருமையான அன்பும் அறியோர்களுக்கு இப்படி கொடுத்து ஒரு கால எல்லையில் வீடுபேரடைந்தார் என்று முடிச்சார்